சதாவசாங்கமியமா அமாச்சாரிய வந்தேபரம் பயன் மமாத்தமோபலமிஷம் ப்மிய மராம் மீ அப்பு தமேயுதர்மா தே மயி சன் மயி சன் ஓ அதனால சோ இந்த தேவேந்திரன் சபைக்குள்ள நுழைஞ்சோன்னே ஒரு பெரிய ஆர்ப்பரைப்பு இருந்தது எல்லாருடைய ஆர்வமும் இருந்தது தேவேந்திரன் எக்ஷனை கண்டானா என்ன பதில் கேட்டுட்டு வந்தான் அப்படிலாம் சொல்லிட்டு அதுல முக்கியமா இந்த அக்னிக்கும் வாயுக்கும் வெரி வெரி வெரி கியூரியாசிட்டி இருந்தது அதுக்கப்புறம் கேட்டா அது இந்திரன் வந்து அடைஞ்ச தன்னுடைய பிரம்ம ஜானத்தை அவர்கள் இருவர்களுக்கும் உபத்தேசம் செய்தான் அதுதான் மந்திரம் இந்த இரண்டாவது மந்திரம் அக்னி வாயு இந்திரகா தேக்கியத் நேத்திஷ்டம் பஸ்பருஷு அப்படி ஸ்லோகத்தில் இருக்கிறது மந்திரத்தில் இருக்கு பாத்தீங்க இரண்டாவது மந்திரம் நாலாவது கண்ட அதாவது அக்னி வாயு இந்திர ஆகிய மூணு தேவதைகளும் பெருமை அடைந்தார்கள் எப்படி பெருமை அடைந்தார்கள் ஏனத் நேத்திஷ்டம் பஸ்பருஷு ஏனத் நேத்திஷ்டம் பஸ் பருஷகு ஏனத் ஏனத் யக்ஷனுடன் யக்ஷனுடன் ஈஸ்வரனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டனர் ஓகே இந்த போட்டு பின்னாடி இந்த படம் யார் பேன் போடுறாரு காண மாதிரி ஏனத் நேரம் அதாவது நெருங்கி சென்றார்கள் ஒரு இடத்துல கிட்ட பல விஷயம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முடியும் ஓகே அதனால கிட்டக்க போகணும் பேசணும் அப்பதான் நமக்கு அந்த விஷயம் நேர்த்தி ரொம்ப பக்கத்தில் போனார்கள் அவர்கள் சென்றார்கள் நேத்திஷ்டம் மற்றவர்களுக்கு இல்லாத பெருமை என்ன பெருமைன்னா இப்ப இப்ப மாம்பழத்தில் கூட எவ்வளவு பேர் இருக்காங்க அது இல்லாத பெருமை உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது இந்த உபநிஷத்த காதல் கேட்க வேண்டிய பெருமை கிடைச்சிருக்கலையா அதனால இதுக்க பஸ்பருசு அப்படின்னு சொல்ற அதனால இந்த பஸ்பரிசுகு என்னன்னா மற்றவர்களுக்கு இல்லாத பெருமை இது கிடைச்சிருக்கிறது நம்பர் ஒன் பஸ்ட் பெருமை வந்து பார்க்கறதுக்கான இது கிடைச்சிருக்கிறது இரண்டாவது பெருமை வந்து இதுல தேஹியேனத் பிரதமக விதாசக்காரக மூணு பேருக்கும் பெருமை கிடைச்சிருக்கிறது ஓகே பெருமை கிடைக்கட்டும் அதுல முக்கியமா பெருமை கிடைச்சது முதல் பிரதம அதுல பஸ்ட்ராங்க் யாரு இல்ல செகண்ட் ரேங்க் இருக்க அந்த பிரம்மா பிரம்மத்தை அறிந்தவன் இந்திரன் விதான்சகார பிரம்ம அதனால இதுல முதல் யாருக்கு இந்திரனுக்கு பெருமை அதனால என்ன சொல்ல வருது உபனிஷத்து ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிள் இந்த மந்திரம் மற்ற ரெண்டு தேவர்களை விட இந்திரன் சிறந்தவன் ஏன்னா இவன் போய் சேர்ந்து பார்த்தது மாத்திர முதல்ல பிரம்ம ஜானத்தை அடைஞ்சது இவன் தான் அடைஞ்சான் பிரதம அதனால மற்ற தேவர்கள் கூட கிடைச்சிருக்கிறது அவங்களா இதுல பிரதம எப்படி இந்த ஞானம் கிடைச்சது இது ரெண்டு மூணு பேருக்கு பெருமை யக்ஷ சம்பந்தகா யக்ஷ ஞானம் இந்த ரெண்டு குளோரி அதுல வெரி யூனிக் யாருக்கு அப்படின்னா தஸ்மாத் ஏத்த தேவ அத்தீம் இவ மற்ற தேவர்களை விட அந்நிய தேவர்கள் மற்ற தேவர்களை விட இந்த மூவரும் சிறந்தவர்கள் ஏன் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சதுனால இந்த மூணு பேரும் சிறந்தவர்கள் அதுலேயே பிரதம யாருன்னா தேவேந்திரன் பிரதம அவன் தான் இந்த பிரம்மஜானத்தை நேரடியா உபதேசம் வாங்கினவன் ஓகே அதனால அவன் பிரதம ஆயிட்டான் பிரம்ம வித்யா தெரிஞ்சதுனால இவங்க மூணு பேர் சுப்பீரியர் பிரம்ம வித்யா தெரிஞ்சதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ பிரம்ம வித்யா தெரிஞ்சதுனால மற்ற தேவர்களை விட அந்நிய தேவ தேவர்களை விட மற்ற தேவர்களை விட இவர்கள் சிறந்தவர்கள் அப்படி சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்ம வித்யினால சிறப்பு அப்படி அடைஞ்சா என்ன அர்த்தம்னா இங்க நமக்கு புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாம் என்ன சிறப்பு பிரம்ம வித்யா சிரவணம் பண்றோம் அதனால அந்த தேவேந்தர்களுக்கு எப்படியோ அந்த மூன்று வீரர்களுக்கு எப்படியோ சிறப்பு அடைஞ்சதோ அந்த சிறப்பு இங்க வந்து உட்கார்ந்தவர்களுக்கு சிறப்பு அப்படி சிறப்பு அதனால மனுஷ்டா மனுஷ சிரேஷ்டா எதனால மனுஷன் வந்து சிறப்படைய முடியும் அதனால ஞானத்தினாலதான் எல்லா காலத்திலையும் இந்த காலத்துல கூட ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் சிறப்பாக முடியும் இவ்வளவு அட்ராக்டிவ் இருக்கிற விஷயத்துல இருந்தா கூட அதனால இப்ப மற்ற தேவர்களை விட சிறந்தவர்கள் இந்த மூணு பேரும் மூணு பேரை சிறந்தவரை விட சிறந்தவன் தேவேந்திரன் ஓகே அப்படி இந்த மூணாவது மந்திரத்தை அப்படி சொல்லி முடிக்கப்படுறார் மற்ற தேவர்கள் விட யாரு சிறந்தவர்கள் மற்ற தேவர்களை விட சிறந்தவர்கள் இதிலே சிறந்தவர்கள் யாரு இந்த மூணு பேர்ல யாரு போட்டி வச்சா யாரு அப்படின்னா யாரு அப்படின்னா மூணாவது மந்திரம் சொல்றது தஸ்மாத் இந்திரகாம் அதிதராமி அன்யான் தேவான் சக்தி நேதிஷ்டம் பஸ்பருஷு சக்கியேன தேதமாபிதாச்சார பிரம்மேதி இப்போ ஆத்மானம் பிறந்ததுனால இந்த சிறப்பு கிடைச்சது அதுல யாரு சிறந்தவர்கள் அப்படி டெஸ்ட் எடுத்தால் முதலானாக வருகிறான் சகித் இந்திரன் மட்டுமே ஓகே சகின இந்திராகி சக அவன் மட்டுமே அவன் மட்டுமே எவன் மட்டுமே இந்திரன் மட்டுமே இந்த பெருமையை முதல் பெருமை அடைந்தான் ஏனாத் ஏனாத்னா சொல்றேன் சகி இந்திரன் மட்டுமே ஏனாத் மீன்ஸ் எக்ஷம் இந்திரன் போய் பார்த்தான் நேத்திஷ்டம் எவ்வளவு தூரத்துக்கு வெகு அருகாமையில பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஓகே அதனால தொடர்பு கொண்டான் எப்படி தொடர்பு கொண்டான் வெறி கிட்ட போய் எக்ஷனோட தொடர்பு கொண்டான் அது மட்டும் சகி ஏனத்தை பிரம்ம இதி பிரதம விதாஞ்சகாரா சும்மா போய் பார்த்துட்டு வரல மத்தவங்க போய் பார்த்துட்டு வந்தான் எக்ஷன ஈஸ்வரன் இந்திரன் என்ன பண்ணினா பிரம்ம வித்யாவை கத்துண்டான் சில பேர் வகுப்புக்கு அப்படி வந்துட்டு போயிடுவாங்க போயிடுதான் இந்த வித்யா தெரியணும்னா தொடர்ந்து வரணும் இந்த வித்யா புரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வரணும் இந்த வித்யா அசிமிலேட் பண்றதுக்கு தொடர்ந்து செய்யணும் கஷ்டம் தான் வாழ்க்கை இதே செய்யணும்னு சொல்றீங்க ஆமா வேற எது செய்ய வேண்டாம் வேற எது செய்யணும்னு நீ நினைக்கிற இல்ல டியூட்டிலாம் இருக்கே – டியூட்டிலாம் எதுக்கு செய்யணும்னு நினைக்கிற என் குழந்த என் குடும்பம் ஏன் நினைக்கிற என் குழந்தை என் குடும்பம்னு நினைக்கிற மற்ற குழந்தையெல்லாம் குழந்தையா தெரியலையா உனக்கு இல்லை அது என்னது செஞ்சா அதுல சந்தோஷம் வருது கடைசியில் என்னன்னா சந்தோஷம் இருக்குது ஹாப்பினஸ் இருக்கு நீ என்ன காரியம் பண்ணாலும் வீட்டில் வெளியில் பண்ணாலும் உனக்கு சந்தோஷம் கொடுக்குறது தான் நீ செய்வேன் சப்போஸ் என் பிள்ளையே இருபது வருஷத்துக்கு பிறகு அகெயின்ஸ்டா மாறிட்டான்னு வச்சுக்கோ அவன் பார்க்க கூட மாட்டான் என் மோத்துல முடிக்காத ஹேட்ரேட் தான் ஏன் அந்த பிள்ளையினால சந்தோஷம் இல்லை எனக்கு அந்த ஏரியாவில் சந்தோஷம் கிடைக்கல அப்படி எனக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா வித்ரா உடனே வைராக்கி வந்துடும் அந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் எவ்வளவு தூரம் வேணா போவோம் அப்போனண்ட் சந்தோஷம் உபநிஷத்து நடிச்சு கொடுக்கணும் அந்த ரோல் நீ கிடையாது ரோல் உணது என்ன புரிஞ்சுக்கோ இது தெரிஞ்ச இந்த விஷயத்தில் நம்ம தொடர்ச்சியா இருப்போம் அதனால சகி ஏனத் பிரம்மதி பிரதம விதான்சகார இந்த அதை அடைஞ்சிட்டு வந்தான் இந்திரா அந்நிய தேவான் அதிராம அதனால இந்திரன் எப்படிப்பட்டவனா இந்த மத்த ரெண்டு தேவர்களோட பிரதம ஓகே முதல் மந்திரம் என்ன சொல்லிச்சு மற்ற தேவர்களோட இந்த மூணு பேர் சிறப்பானவர்கள் ஏன் போய் அருகாமையில பார்த்தார்கள் அப்புறம் பிரம்ம வித்யா தெரிஞ்சுக்கிட்டதுனால மூணு பேரும் சிறப்பானவர்கள் அப்படி சொன்னா இந்திரன் தான் பிரதம ஏன்னா பிரம்ம வித்யாவை அவன் கேட்டான் பிரம்ம இந்திரஹா மகாத்மியம் பிறப்பித்தவன் தஸ்மாத் பிரம்ம ஜானம் உத்தம இந்திரனுக்கே ஏன் சிறப்பு வந்து பிரம்ம ஜானத்தினால சிறப்பு அடைஞ்சது அதனால உத்தம ஜானம் பிரம்ம ஜானம் அதனால என்னால இந்த பிரம்ம ஜானத்துல என்னுடைய வாழ்க்கைய அலர்ஜி என்ன வேதாந்தனா நம்ம மாதிரி உள்ள நம்ம ஒத்து வராதுப்பா அதெல்லாம் யாரோ சாதுக்கள் கேசரி டிரஸ் போட்டவர்களுக்கு தான் அதெல்லாம் ஏதோ ஆசிரமத்துல எங்கேயோ உட்காந்து எல்லாத்தையும் விரக்தியா எல்லாத்தையும் விட்டுட்டு போனவனுக்குதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில் இன்னும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்ன அனுபவிக்கிறது சுக துக்கத்தை அனுபவிக்கணும் எல்லாருக்கும்பா இது ஞான சம்பந்தனு உண்டு அருணகிரிநாதனும் உண்டுதா நீ ஞான சம்பந்தன் ஆகலாம் அருணகிரிநாதனும் ஆகலாம் தான் எல்லாருக்கும் டிராவல் பண்ண வேண்டிய விஷயம் இது உபநிஷத்து வந்து எல்லாருக்கும் எலிஜிபிள் ஓகே ஒன்னே ஒண்ணு விஷயம் இப்படி வேணும் சொல்லான் நமக்கு தேவையில்லை இதுதான் எல்லாரும் தேடிட்டு இருக்கும் எல்லாரும் ஆத்ம சுகத்தை தான் நம்ம தேடி அதனால மிஸ் பண்ணிட வேண்டாம் ஓகே சரி இந்த பிரம்ம வித்யா எனக்கு சரிப்பட்டு வரல சரிப்பட்டு வரலன்னா புரியல அது ஓனர் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியல அப்படின்னு அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க உபனிஷத்து என்ன பண்றது இரண்டாவது அத்தியாயத்துல இருந்து மூணாவது அத்தியாயத்தை கதை சொல்லி இந்த நாலாவது அத்தியாயத்துக்கு இன்னும் கூட மத்திய அதிகாரிக்கு வந்துடுது இப்ப நாம யாரு அதிகாரிக்கு போக போறோம்னா மத்திய அதிகாரிக்கு போக போறோம் ஓகே இந்த மத்திய அதிகாரியில நம்ம டிராவல் பண்ண முடியுமா பார்ப்போம் இல்லன்னா மந்த அதிகாரி கீழே இருக்கிறது அதுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மூணு அதிகாரி ஏதோ ஒரு அதிகாரியில அதிகாரி சரி அதிகாரி வகுப்பு எப்படியா வந்து சத்சங்கத்தை விட கூடாது அது மந்த அதிகாரி முதல்ல மந்த அதிகாரி சுப்ரீம் எப்பயுமே சுப்ரீம் சொல்லி பழக்கம் சுப்ரீம் சொன்னா நெருடலா இருக்கும் அப்படி கிடையாது அதனால சரி பண்ணணும் சரி இப்ப என்ன பார்க்கலாம் உபாசனை பத்தி சொல்றது நாலு அஞ்சு ஆறு மூணு மந்திரமும் உபாசனை பத்தி சொல்றது மெடிட்டேஷன் பத்தி சொல்றது okay மெடிட்டேஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் மேட்டர் மெடிடேஷன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் மேட்டர் எதுக்கு பேசுறதுக்கு சொல்றதுக்கு டீச்சிங் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கஷ்டம் மெடிடேட் பண்றது கஷ்டம் மெடிடேஷன் என்கிட்ட ஒரு அம்மா வந்தது அவர் வந்து நான் கிளாஸுக்கு போனேன் சார் என்ன பண்ணாங்கன்னா அரை மணி நேரம் கண்ண திறக்கப்படாது கண்ண மூடணும் நிமிந்து அப்படியே உட்கார்ந்து அரை மணி நேரம் கண்ணை திறக்கப்படாதுன்னு சொல்லிட்டா அப்படியே கண்ணை மூடிண்டு கண்ண அப்படியே நடுவில் நான் கண்ணை திறந்துட்டேன் பத்து நிமிஷம் திரும்ப பார்த்தா மாஸ்டரே கார்டு அவர் அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமா எல்லா வேலை செய்வே மெடிடேஷன் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஐயோ நமக்கு ஏகப்பட்ட ஆபீஸ் வேலை இருக்கிறது அது ஏகப்பட்ட ஒண்ணுமே கிடையாது சீக்கிரட் என்ன தெரியுமா உட்கார முடியாது அதுதான் சீக்கிரம் ஏன்னா யுவர் மைண்ட் ரஜ் தமசில் இருக்கிறது சத்துவத்துக்கு இருக்கணும் மெடிடேஷன் பண்ண பண்ண சத்துவம் வரணும் சத்துவம் வர வர மெடிடேஷன் உங்க வீடு எங்க இருக்கிறது கோதன் ராமர் கோயில் பார்த்துட்டு தான் கோதன் ராமர் கோயில் இருக்கு எங்க வீட்டு பாத்துட்டு தான் விசேஷம் மெடிடேஷன் பண்ண பண்ண சாத்வீக மனசு வரும் சாத்வீக மனசு வர வர மெடிடேஷன் வரும் ரெண்டு ஒன்னோட ஒண்ணு இன்னர் லிங்க் ஓகே சரி பாக்கலாம் சோ அப்போ இங்க என்ன உபாசனை இருக்கிறது நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு அஞ்சு ஆறு ஒரு தடவை படிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து உபாசனைக்கு போவோம் தசைஷா தேச வித்தியுதா வியுதா வித்தியுத வி இதின் நியமிஷதா இதின் நியமிஷதா அந்த மூணு போட்டிருக்கையா அது அப்புறம் சொல்றேன் அது நான் நான் எழுக்கிற மாதிரி அதே அப்புறம் சொல்றேன் இதின் நியமிஷதா இத்திய दैवतं ம கச்சீவ் கச்சீவச்ச மனா அனே अनेन சைத்த அபீம் சங்கல் அபீக்ஷம் சங்கல் தன்தன்தனமி தவனமி உம் சேத்தேவம் சர்வா சம்பாசி நாலாவது மந்திரத்தில் என்ன சொல்றது அஞ்சில் ஆறு சொல்றதுல என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னா இங்க மூணு விதமான உபாசன சொல்றது உபாசனர்கள் ஒண்ணு வந்து அதிதெய்வ உபாசனம் உபனிஷத்து என்ன பண்றதுன்னா பேரலா நமக்கு ஞானத்தை கொடுத்து அதைக்கு வேண்டிய யோகியத்தையும் கொடுக்கிறது அதுல மெடிடேஷன் நீங்க புதுசா ஒண்ணு செய்ய வேண்டாம் உபனிஷத்து நிறைய விதமான மெடிடேஷன் கொடுத்திருக்கும் அது எதையாவது நீங்க அப்ளை பண்ணி செய்யலாம் இதுவே நிறைய இருக்கிறது இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணினா போறோம் இதுவரை நான் ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறேன் புதுசா கிளம்பி இருக்காங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும் நம்மளுடைய பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு அலைவான புதுசா செய்யறேன் சாஸ்திரத்துக்கு விரோதமா செய்யறேன் தேசத்துக்கு விரோதமா செய்றேன்னா அங்க விட்டுட்டு வந்துடுங்க சிம்பிளா விட்டுட்டு வந்து நம்பர் ஒன்னு வந்து அதிதெய்வ உபாசனம் அதிதெய்வ உபாசனம் ஒரே மாதிரி தான் ரெண்டு ஆலம்பரம் வச்சு பண்றது அத்தியாத்ம உபாசனம் அத்தியாத்ம உபாசனம் உபாசன மீன்ஸ் மெடிடேஷன் ஓகே ரெண்டு வார்த்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சாதகர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து உபாசனா இன்னொன்னு நிதித்யாசனா ஞானத்துக்கு முன்னாடி ஞானத்தை வரவழைக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய மெடிட்டேஷன் உபாசனா மெடிட்டேஷன் உபாசனா மெடிட்டேஷன் சிரவணத்து மூலியமா ஞானம் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் இருக்குதா நமக்கு வந்து மலை ஏறும்போது இந்த முதல் மலையே கஷ்டமா இருக்கும் அங்கு ஏறினோம்னா அங்கு ஒரு மலை தெரியும் இது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அது நம்ம வந்து அஞ்சு மலை ஏற வேண்டியது அஞ்சு மலை இருக்கணும் இப்ப நம்ம திருப்பதி அடிவாரத்துல இருக்கும் கீழ்திருப்பதில இருக்கும் அது ஏழு மலை இல்லையா இது வந்து அஞ்சு மலை இது ஐயர் மலைன்னு குளித்தலை பக்கத்துல இருக்கு ஐய ஐயர் மலைன்னு சொல்லுவான் சுருக்குமா ஐயர் மலைன்னு சொல்லுவான் எனக்கு ஒண்ணும் புரியல ஐயர் மலை ஐயங்கர் மலை இருந்தாங்கப்பா அப்படின்னா அப்புறம் தான் புரிஞ்சது அது ஐவர் மலைன்னு பேரு அதுக்கு பேரு புரிய சரி அந்த அதுல வந்து லிங்கம் ரொம்ப அழகா இருக்கும் சோ அது வந்து இந்த லிங்கம் பச்ச லிங்கம் அது ஒரிஜினல் அது அப்படியே ஸ்வயம்பா இருக்கிறது சோ அழகா இருக்கும் அந்த லிங்கம் அந்த பௌர்ணமிக்கு அங்க பூஜை எல்லாம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் சோ அதனால அத்தியாத்ம உபாசனம் குண விசிஷ்ட உபாசனம் மூணாவது என்ன குண விசிஷ்ட உபாசனா அதிதெய்வ உபாசனா அத்தியாத்ம உபாசனா குண விசிஷ்ட உபாசனா அப்போ ஞானத்துக்கு முன்னாடி செய்யக்கூடியது உபாசனா ஞானத்துக்கு வந்த பிறகு அந்த ஞானம் நமக்கு நம்மளுடைய விஷயம் ஆகணும் ஓனர்ஷிப் ஆகிறதுக்கு அங்க ஒரு மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்கிறது ஓகே அதுக்கு ஆலம்பனம் எல்லாம் நீயே ஓகே அதுக்கு செய்யக்கூடிய மெடிடேஷன் வந்து நிதித்தியாசம் தான் அது தத்துவ விசாரம் நீ பண்ணிட்டு இருக்கணும் ஓகே அதுக்கு பண்றது சரி அப்போ என உபாசன ஆலம்பனம் ஆலம்பனா பிரத்தீகம் புரியல ஆலம்பா பிரத்தீகம் பண்றதுக்கு ஆலம்பனம் உபாசன வேற ஒண்ணு இருக்கும் அது ஈஸ்வரனை வச்சுண்டு அதுல ஈஸ்வரன் பாவனை கொண்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈஸ்வரா இல்லாதது உபாசனை கிடையாது ஈஸ்வரா இல்லைன்னா உபாசனை கிடையாது தாரணா தாரணாஷன் சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் இந்த தியான வார்த்தைக்கு ரொம்ப வேகான வார்த்தை ரொம்ப கன்ஃபியூஸ்ட் வேர்டு அப்ப அத்தியாத்ம அதி தெய்வ உபாசனா என்னன்னா பகவான ஈஸ்வரன் பிரம்மனை ஏதாவது ஒண்ணுத்துல ஏத்தி வைத்துல மெடிடேட் பண்றதுக்கு பேருவர தியானம் இஷ்ட தெய்வத்தை அதுல வச்சுக்கலாம் சாலிகிராமில் ஒரு கல்லுல லிங்கத்துல வச்சுக்கலாம் செய்யக்கூடியது அதி தெய்வ உபாசன ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய குணங்கள்லாம் வச்சு அதுல பாவிச்சு மெடிடேஷன் பண்றது அதுக்கு பேரு அதி தெய்வ உபாசன அத்தியாத்ம உபாசனை இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இன்னும் கொஞ்சம் நியரஸ்ட் பாயிண்ட் போனோம் அது என்ன அப்படின்னா ஈஸ்வரனே தன்னுடைய உடம்புல ஆவகணம் பண்ணி உபாசன பண்றது கரண்யாசோ இப்பதான் நம்ம ஆண்டாள் திரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எப்படி பண்ணினா அதுதான் நவராத்திரியில வந்து கல்யாணமாக குழந்தைங்களை வச்சுட்டு அம்பாலாவது ராமகிருஷ்ண பரமசர் என்ன பண்ணுற அவங்க சாரதா தேவிய பகதாரணியா வச்சு மெடிடேஷன் பண்ணாரு சொல்லிட்டே இல்லையோ அது கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஓகே இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து பகவான இது தம் இருக்கு இது தம் இது எல்லா வரலையும் இது முக்கியமான வரல் இது அங்கு நமகா ஏ இந்த வரல விட்டுட்டு நீங்க எழுதுறதோ இல்லாமத்ம உபாசனா என்ன குண விசிஷ்ட உபாசனா குண விசிஷ்ட உபாசன என்ன சோ சில குணங்களை இறைவனுடைய விஷயத்த எடுத்துட்டு அந்த குணங்களை நாம குண உபாசன பண்றது இன்னும் சட்டுறது ஒரு பொருளை வச்சு அந்த பொருள் ஏத்தி பார்க்கறது அப்புறம் என்கிட்டே வச்சு பார்க்கறது சூட்சமம் இதெல்லாம் ரொம்ப நமக்கு சாமர்த்தியம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் உபாசனை பண்றது இருக்கிற ஈஸ்வரனே வச்சு இந்த உபாசன பண்ணும் அப்பதான் இது ரிலவெண்டா இருக்கும் இப்ப எக்ஷன் என்ன பண்ணினான் எக்ஷன் வந்து எப்படி தோன்றினா ஷனிகம் கொஞ்ச நேரம் தான் தோண்டினா கொஞ்சம் சிறிது நேரம் தான் தோன்றின கொஞ்ச நேரம் தோன்றினாலும் எப்படி தோன்றினா பிரில்லியன் லைட் பிரைட் பிரில்லியன்ட் ஓகே பிரகாச தோட்டர் தான் பிரகாசத்தோட தோண்டினா ஓகே அதனால அவன் எப்படி தோன்றினா பிரகாச தோற்று தோன்றின முதல்ல வந்து ஷனிக்கம் கொஞ்சம் நேரத்தில் தான் தோண்டினா எக்ஷன் தோன்றி மறைந்தார் ஜஸ்ட் தோன்றி டக்குன்னு மறைஞ்சிட்டார் அதனால அவர் தோன்றி மறைந்தது ஒரு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தோன்றும்போது எப்படி இருந்தா பிரகாசமர் தான் எவ்வளவு பிரகாசம் வெரி பிரைட் சோ என்ன எவ்வளவு பிரைட் ஆகுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு இவர் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் கிருஷ்ணா அட்ராக்டிவ் அவன் வந்து ஆல் பிரில்லியன் பிரில்லியன் அவன் உன்கிட்ட இருக்கிற பிரில்லியன் அதுல ஒரு போர்ஷன் தான் என்னதான் வந்து அந்த இதுல உட்காந்து பண்ணினா கூட அதுல ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும் அவனுடைய பிரில்லியன்ட்ல ஏன்னா கிருஷ்ணா இஸ் கால்ட் கிருஷ்ணா கிருஷ்ணா கால்ட் இஸ் கிருஷ்ணா டிரைவ் கிறிஷ் கிருஷ்ண கிருஷ்ணா டு அட்ராக்டிவ் அர்த்தம் கிருஷ்ணா பியூட்டி சொல்ல வந்த விஷயம் அதுலயே வந்துடும் இது கிருஷ்ணா ஒன் ஒன் யார் ஒருத்தர் அட்ராக்டிவ் பண்றோம் அவன் கிருஷ்ணி கர்ஷதி ஓகே கர்ஷதி இத்தனி இந்த பெலோ வந்து பிளாக் திரௌபதி ப்ராக் கிருஷ்ணு பேர் அவர் பேரு ராமனும் மாநிறந்தான் மாநிறம் புரியிடுதா என்ன செய்யுது இவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்காங்க ஓகே கர்ஷதி கிருஷ்ணா அதனால நம்ம வந்து அவன் எப்படி பிசிக்கலா சொன்னோம் அவனுடைய நயனம் நயனம் மதுரம் பதனம் மதுரம் பியூட்டிஃபுல்லா பாட்டு இருக்கிறது அட்ராக்டிவ் இது இந்த யோகிக்கு ரிஷிகளுக்கு இந்த வதனம் நயனம் எல்லாம் பிடிக்காது அவன் அவனு யோகி கிருத்தியானகம்யம் அவன் அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அழகானவன் அது முதல்ல அவனுடைய உபதேசம் இருக்க அது அழகு ஓகே அதனால நேச்சர் இருக்க அவனுடைய பிலாசபிக்கல் நேச்சர் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த கூத்தாட்டு ஓகே அது திட்டினாலும் சிரிப்பான் இவன் வந்து தன்னுடைய சிஷுவன் வந்து இவனுக்கே உபதேசம் பண்ணுவான் அப்பயும் சிரிப்பா பிரகசன்னே உபதேசம் அர்ஜுன் உனக்கு தெரியாது கிருஷ்ணா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனந்தமா கேட்டுதான் அந்த பையனை கட்டி போட்ட யசோதா அப்போ ஆனந்தமா இருந்தா நான் யாரு போய் கட்டி போட்டுறேன் அப்படிலாம் சத்தம்ல அம்மா கிட்ட அம்மா கிட்ட வந்து குழந்தையா இருக்கணும் சாமலிங்கா இருக்கணும் அம்மா முடிஞ்சு இப்படி இப்படி காட்டணும் கூட பாதிப்படுவா புரியா நீ அப்படி காட்டக்கூடாது அதனால மனோகர மனோகரா மனோகரம் உங்களுக்கு தெரியும் அத கொஞ்சம் தின்னுட்டுதுன்னா முடிஞ்சு போச்சு தின்ன தின்ன பாகுண்டாதி அது புரியா மனோகரம் அதுக்கு பிறகு மனோகரம் அழகா வச்சிருக்கா ஓகே அதனால மனோகர அதனால மனோகரம் என்ன மனஹி மனோகரம் எக்ஷவாஸ் மனோகரம் எக்ஷாவாஸ் பிரகாசம் எக்ஷாஸ்வரூபம் அவன் கொஞ்ச நேரத்தில் இருந்தா பிரகாச ரூபம் மனோகரம் அவன் பியூட்டி ஓகே அதே நேரத்தில் கொஞ்சம் ஒன் சனிக்கத்துவம் மனோகரத்துவம் பிரகாசத்துவம் இந்த மாதிரி ஒரு லார்டு தோன்றினார் ஓகே பிரம் வச்சு உபா அந்த பகவான எதுல வச்சு உபாசனை பண்ணணும் அப்படின்னா முதல் இங்க உபநிஷன் வித்தியுத் உபாசனா ஓகே முதல்ல என்ன சொன்ன அதி தெய்வ உபாசன சொன்ன அந்த அதி தெய்வ உபாசனையில வித்தியுத் உபாசனா முதல் வித்தியுத் என்னது மின்னல் ஓகே ஓகே மின்னல் அதனால தான் இந்த உபனிஷத்துல இருந்து எடுத்துக்கோப் அடிக்குது கரைஞ்சு போயிடும் மின்னல் அடிக்க சூப்பர் பவர் டிட்டர் அதனால அந்த மின்னலையே ஆலம்பன வச்சு உபாசனம் பண்ணு தியானித்தல் ஓகே எப்படி பண்ணணும் அந்த எக்ஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த மின்னல் எப்படிப்பட்டது மின்னல் வரும்போது பிரில்லியன்ட் லைட் இருக்கும் அதனுடைய லைட் பவர் இருக்க அப்படி பிரகாசமா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தமிழ் சினிமாலாம் அப்படி காட்டுவான் திடீர்னு அந்த ஒரு கிளைமாக்ஸ் வந்து மழை பெய்யும் இடியும் அப்புறம் ஒரு பளிச்சு மின்னல் அடிச்சதுன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் போறது தெரியும் பிரகாசம் பிரகாசத்து அதனால சுப்பிரகாச ஸ்வரூபம் இருக்கிறது அதுக்கப்புறம் மின்னல் எப்படி இருக்கிறது அட்ராக்டிவா இருக்கிறது ஓகே எல்லாருக்கும் ஒரு ஒரு கவர்ச்சா இருக்கிறது மின்னல்னா நமக்கு ஒரு பயம் இருக்கு அதுல என்ன கிட்ட போய் பார்த்தா கண்ணு புடுங்கிட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நாங்க பழைய காலத்துல என்ன பண்ணுவோம்னா அந்த மின்னல் வந்து இடி இடிச்சதுன்னு அந்த சாணத்தெல்லாம் போய் பார்ப்போம் கோல்டு கிடைக்கிறது அது அதுல விழுந்துன்னா பணமரத்துல விழுந்துதான் நான் பார்த்திருக்கேன் சாணியில விழுந்து தங்கமானது பார்க்கிறதே இல்ல ஒரு தடவை கூட அது பாட்டில சொல்லிவிடுவான் இடிச்சு சாணத்துல உழுந்து தங்கம் ஆயிடும் அப்படின்னு பார்க்கப்படாது தங்கம் கிடைக்காது அது வரை சொல்லி பயமுறுத்துவா கண்ணுக்காக அது பிரில்லியா அதனால மின்னல் போல வந்திருக்கான் அப்ப நீ எப்படி பண்ணும் மின்னல உருவகப்படுத்திண்டு அந்த எக்ஷனை மின்னல ஆலம்பனமா வச்சு நீ மெடிடேஷன் பண்ணணும் கண்ணுக்குள்ளே னி இந்த நாலாவது என்ன சொல்றது ஆதேஷா ஆதேஷா உபமாம உபதேசா உபமாமது உபமான உப்புமா இல்ல உபமானம் உபமா உபதேச ஓமானத்தோட எதனுடைய உபமான இந்த சகுண பிரம்மனை நாம் உபதேசம் பண்ணினார அவரையும் மின்னலையும் கம்பேரிட்டிவ் பண்ணி உபாசன பண்ணணும் உபமா உபதேசம் யாரு பொருட்டு கஸ்யா யக்ஷனை பொருட்டு பொருட்டு வித்தியுதா வித்தியுத்யுதத் இந்த யக்ஷனை மின்னலுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படி வித்தியுதா மின்னல் வித்யா பிரகாசமான ஒளி ஒளி மயமானது அப்படி சொல்றது எப்படிப்பட்டவன் பிரகாசஸ்வரூபன் ஓகே மின்னல் பிரகாசத்துக்கு மனோகரத்துவம் வித்யுத் ஆ வித்தியுத் போட்டு மூணு போட்டு பக்கத்தில் ரெண்டு எல்லாம் தீர்க்கம் அப்படின்னு பேரு சமஸ்கிருதம் அதனால இங்க என்ன போட்டிருந்தோம் மூணு போட்டதுனால அங்க என்ன படிக்கணும் வித்யுத் அப்படி சொல்லணும் போட்டிருக்கு அதனால அதுதான் ஆக்கு சரி ஈக்கு சரி ஊக்கு சரி ஊ ஊ அதுக்கு மேல வர்றதெல்லாம் புளூத்தம் தான் அதுக்கப்புறம் மேல கிடையாது ஓகே ஊ சில பேர் வந்து அந்த பில்லப் பண்ணுவான் ஆண் பாடி முடிச்சு மீதி எல்லாம் பண்ணி பண்ணி விடுவான் அங்க மறந்து போடும் சில சமயம் ஆண் இழுக்கும்போது அதெல்லாம் நேக்க பாடுவா அதெல்லாம் நீ புரிஞ்சுன்னா தெரியும் அது கூட சங்க நமக்கு அதுவும் புரியாது எந்த சப்ஜெக்ட்ல புரிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் பிரம்ம இந்த யக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணி நீங்க மெடிடேஷன் பண்ண அது சனிக்கத்துவம் பிரகாசத்துவம் மனோகரத்துவம் அப்படி மின்னல நம்ம யோசிச்சு பண்ணணும் சரி செகண்ட் உபாசனை என்ன நாலாவது மந்திரத்திலே அதி தெய்வகத்தில் இருக்க இரண்டாவது உபாசனை சொல்றது என்ன இரண்டாவது உபாசனை சொல்றதுன்னா நியமி நியமித் நியமிமிஷத் உபாசனா நியமிமிஷத் உபாசனா வாயில்தான் கஷ்டமா இருக்கிறது இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்ற மகாகவி அவர் கேட்டார் உனக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டான் இமைப்பொழுதும் சோராதரித்தல் கனநாதனை தொழுதல் எமக்கு தொழில் கவிதை நம்ம ஊர்ல கவிதை போர் சொல்லவே மாட்டான் சொமா இருக்க விவசாயம் முக்கியமான தொழில் அது சொல்ல மாட்டா இருக்கு நினைக்கிறான் தொழில் அது முக்கியமான தொழில் அது போல இவர் மாறு சொன்னார் எமக்கு தொழில் கவிதை அதுக்கப்புறம் என்ன தனநாதனை தொழுதல் ஏன் சாமி கும்புறா தொழில ஆமா அப்புறம் இமைப்பொழுது சோராத்தல் சுறுசுறுப்பா இருப்பேன் இருக்க மாட்டேன் எவ்வளவு டயத்துக்கு அப்படி கண்ண மூடி கண்ணை துறக்கிறது இமைப்பொழுது நம்ம தமிழ் பெரியவங்க அழகா காலாலாம் கணக்கு போட்டிருக்காங்க நொடி துடி அப்படிலாம் போட்டிருக்கேன் அந்த நொடி நொடி சோ அந்த துடின்றதை இந்த துடிக்கிறதெல்லாம் சொல்லிருக்கேன் நிறைய தமிழ்ல இருக்கிறது ஒரு நாள் ஒரு காலத்தில் அது அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஓகே அது மறந்து போச்சு இப்ப நியமேஷ இதுக்கு பேரு நியமிஷ உபாசனா நியமிஷ உபாசனா நிமிஷ உபாசனா உண்மேஷ நிமிஷ உன்னி நிமேஷான் உண்மேஷா பிரளயம் உதயம் யாதி ஜகதி இது சௌந்தர இலகரி முன்னாடி சொன்னது தா பாரதாரியெல்லாம் தெரிஞ்சு அத வந்து எப்படியோ மின்னல எப்படி உபாசனம் பால் தர மாட்டப்போ எப்ப தருவ ராத்திரி தான் தருவேன் ராத்திரமா இருக்கும் இருட்டா இருக்கும் இருட்டா இருக்கிறதுக்கு பேர் ராத்திரி ஆக்கும் ஆமா ராத்திரி கார் இருந்தது இருட்டாயிடுச்சு எனக்கு பால் குடு கிட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கேட்கிறான் இருட்டாயிடுச்சு பால் குடு அப்படின்னு ஓகே அப்போ இருட்ட உன் கண்ண முடினா உலகமா மறைஞ்சிடுவோம் நான் இந்த உலகத்தை பிரகாசிக்கணும்னா என் கண்ணு சூரிய பகவான் வந்து உலகத்தான் பிரகாசிச்சா கூட நான் கண்ணை மூடினா எல்லாத்தையும் யூனிவர் கண்ணு பார்க்க முடியும் பிரகாசம் ஓகே அதுக்கப்புறம் கண்ணு வந்து அழகு இருக்கிறது மனோகரத்துவம் இருக்கிறது இந்த கண்ணு அந்த கண்ணு சொல்றோம் உன் கடைக்கன் பார்வை எனக்கு என் மீது விடாதோ அதெல்லாம் பாடுற இதை கண்ணை திறந்து கண்ணை மூடுறத அது பிரகாசப்படுத்துறத அது சனமா இருக்கிற அந்த ஒரு செகண்ட் இப்படி யக்ஷன் ஈஸ்வரன் வந்து போனார் அது கம்பேரிட்டிவா நியமிஷத் நியமிஷத் அப்படி யக்ஷனை ஒப்பிட்டு ஓகே சோ எப்படி உபாசனை பண்ணி அதி தெய்வதம் இப்படி பண்றதுக்கு பேரு அதி தெய்வதம் உபாசனா அப்படி பேரு சரியா சரி அதுக்கப்புறம் என்ன அதி தெய்வ உபாசனை அப்ப ரெண்டு உபாசன இருக்கு வித்யுத் உபாசனா நிமேஷ உபாசனா உபாசனை வந்துட்டு போனாலும் மனோகரமா இருக்கான் அந்த மாதிரி கண்ணு மூடி துறக்கிறது எவ்வளவு இருக்கிறதோ அது எப்படி பிரகாசிக்க பண்றதோ இப்படி எக்ஷனை நினைச்சுண்டு அந்த இமைக்கிறத வந்து ஆலம்பனமா வச்சு உபாசன பண்றதுக்கு பேரு அதி தெய்வ உபாசனாத்திய தெய்வத்தம் அப்படி சொல்ற அதுக்கப்புறம் அஞ்சாவது மந்திரத்தில் அடுத்த ரெண்டு உபனிஷம் ரெண்டு உபாசனை பத்தி சொல்றது ஓகே என்ன உபாசனை பற்றி சொல்றது அப்படின்னா ஆத்தியாத்மிகம் குண விசிஷ்டம் ரெண்டு உபாசனை சொல்றது ஓகே இதே தான் ி உபாசன இருக்கு இல்லையா மின்னல் உபாசன இது வந்து எல்லா இடத்துலையும் கூட வருது இன்னொரு உபநிஷத்தில் வருது திருப்தி ரீதி ஜோதி ரீதி நக்சத்திரேஷு இந்த பிரம்மனை எப்படிலாம் உபாசிக்கணும் அந்த மழையில வரக்கூடிய வருணன் மழையில நினைச்சு பார்க்கணும் ஓகே பலம் அது பலமா இருக்கிறது பார்க்கணும் ஓகே பிரம்மன் வந்து மழையில திருப்தியாக இருக்கிறான் மின்னலில் சக்தியாக இருக்கிறான் பசுக்களில் புகழாக இருக்கிறான் நட்சத்திரங்கள் ஒளியாக இருக்கிறான் ஆகாசத்தில் அனைத்துமாகவும் இருக்கிறான் அப்படி தைத்திரிய உபனிஷம் சொல்றது திருப்திரி தி விஷ்டோ பலமி தி வித்யுதி பகுஷு ஜோதி தி இதெல்லாம் பிரம்மன் உபாசனை பிரம்ம சோ அந்த உபாசனை அந்த மழையை உபாசனை பண்ணலாம் நம்ம ஊர் மாறி உபாசனம் பண்ண உலகத்துல எவனுக்கும் முடியாது உபாசனம் பண்ணுவோம் உபாசனத்தை எடுத்து தண்ணி எடுத்து அரிக்கம் பண்ணிடுவோம் எப்படி பண்றது என்ன பண்ணுவான்னு வந்து ஆகாச மாதிரி என்ன பண்ண கையில் வச்சுட்டு தூக்கி போட்டோம் இருந்தது interesting நீ நீ வந்து அப்படி தைத்திரியலம் இது வித்யுதி இந்த மின்னல் எப்படிப்பட்டது சக்தி வாய்ந்தது பலம் வாய்ந்தது வித்யுத இங்க என்ன சொல்றது இந்த உபனிஷத்தில் இங்க பிரகாசத்தை சொல்றது மின்னல் அங்க பலத்தை சொல்றதுலையா அந்த மின்னலுடைய உலகத்துக்கு எல்லா விதமான கரண்ட் கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி ஒரு வருஷத்துக்கு உலகத்துக்கு வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பவர் என்ன வேணுமோ ஒன் இயற்கு பவர் இந்த வந்துட்டா ஆனா அது வெரி குவிக்கா இருக்கு அதுக்கு வேண்டிய டெக்னாலஜி இன்னும் நமக்கு வரலாறு கண்டுபிடிக்கல அதனால இவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி பண்றதெல்லாம் இது முடிஞ்சோட இப்ப அத்தியாத்மிக உபாசனை அத்தியாத்மிக உபாசன என்ன பண்ணணும் இதே எக்ஷனை வச்சு நம்மளுடைய விஷயத்துல பண்றதுக்கு பேரு அத்தியத்தக உபாசனை ஓகே அது என்ன சொல்றது இது வந்து ரொம்ப அத்தியாத்ம விசேஷமான இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி இதுல நமக்கு வருகின்ற எண்ணத்தையே உபாசனை பண்ணும் தாட்டு இப்ப நமக்கு தாட்டு வருது இல்லையா எண்ணம் எண்ணம் வந்து பிரத்தி ஓகே இந்த பிரித்தி எவ்வளவு நேரம் இருக்கும் சனிக்கம் ஒரு விருத்தி வரும் செகண்ட்ல போயிடும் இன்னொரு விருத்தி வரும் பிராக்ஷன் செகண்ட் போயிடும் இதுதான் பலம் இதுதான் பலகீனம் நமக்கு ஓகே என்ன பலம் என்ன பலகீனம் நமக்கு வேண்டிய விற்த்தியை திருப்பி திருப்பி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் நமக்கு வேண்டாத விறத்தி உள்ளுக்குள்ள இருந்துன்னா நம்ம பிரதிபட்ச பாவனை பண்ணிக்கலாம் ஓகே சேஞ்ச் பண்ணலாம் அப்ப விற்த்தி ஸ்டேஷனரியா இருக்காது புரிஞ்சுக்கங்க யாருடைய உள்ளத்திலையும் எப்படி பலவிதமான எடுக்கிறான் அந்த ஒரு ஆக்சன் இப்படி கையெழுத்த அப்படி பார்க்கறீங்க சினிமாவில் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் ஆனது வந்து போயிட்டு வந்து தோன்றி மறையக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறது இப்ப வந்து கடக் கடக் கட்ட கட்ட விஷயம் பிரகாஷயம் பட்ட விஷயம் பிரகாஷயம் பிரிக்ச விஷயம் பிரகாஷய மட ஜஞானம் மட விஷயம் பிரகாஷயதி அப்போ நமக்கு விருத்தி வருது அதுதான் நமக்கு ஞானமா அறிவா கிடைக்கிறது வித்தவுட் விருத்தி நோ ஞானம் அதனால ஞானத்துக்கு பேர் விற்திக் ஞானம் பேரு இவரது அறிவு எது ரூபத்தில் இருக்கிறது விற்த்தி ரூபத்தில் இருக்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உங்க காது வழியா போய் விற்த்தி ஃபார்ம்ல அங்க போய் அறிவாக்குறது ஓகே அப்ப இது யார மாதிரி இருக்கிறது எக்ஷன மாதிரி ஷனிக்கம் கொஞ்ச நேரம் வந்துட்டு போறது விற்பி நமக்கு ஒரு நேரம் வந்துட்டு போறது திருப்பி அதே விற்த்தி கொண்டு வரலாம் ஆனா ஒரே விற்த்தி ஒரே இடத்துல இருக்காது ஒரு ஆளு ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் தான் இருக்க முடியும் ஒரு நேரத்துல ஒரே இடத்துல ரெண்டு இருந்தா அதுக்கு பேர் ஆக்சிடெண்ட் பேர் என்ன அது போல யுவர் விருத்தி பாத்தீங்கன்னா போயிடும் ஓகே அப்படி இருக்கிறது அது மாத்திர இந்த விற்பி என்ன பண்றது பிரைட் பண்றது இப்ப நான் இதை பார்க்கிறேன் உருவாக்குறது பிரகாசப்படுத்துறது பேசறது உங்களுக்கு காதல விழுந்திருக்கும் அது விற்பி ஃபார்ம்ல உள்ளுக்குள்ள போயிருக்கிறது நீங்க காதல் வழியா கேட்டு அந்த சப்திருத்தி பேசறது ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது ஒவ்வொரு விஷயமும் சப்த ரூபமா போய் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது ஓகே கரெக்டா ஒரு தாட் இருக்கும் சில பேருக்கு தாட் இருக்காது தாட் இருக்காது யாருக்கு இருக்காது வராது இந்த சத்தம் போய் அப்ப இவர் வந்து இப்ப முடிச்சிடுவாரா முடிக்க மாட்டாரா என்ன சொல்ல போறாரு அங்க தாட்ட உற்பத்தி புரிஞ்சிருக்கா ஓகே அதனால சொல்லும் போது நீங்க வேற ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்க அந்த எடுத்துட்டு வா டேபிள் கொண்டு வர சொன்னீங்களா அவங்க போகணும் அந்த காதல போற விர்த்தியும் அவங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்கணும் அந்த ஞானத்தை பிரகாசத்தை உண்டாக்கணும் ஓகே அதனால ஒரு ஒரு விளம்பரம் ஒண்ணு சுவாமிஜி ஒரு தடவை சொன்னார் இயர்ஸ் நாட் ஃபார் ஹியரிங் தியர்ஸ் பார் ஹியரிங் ஹியர் ஹியர் ரிங் இருக்கவங்களுக்கு இயரிங் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஓகே அதனால சோ நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கேன் அது ஹியரிங் இங்க இருக்கீங்க இயர்ரிங் ஆயிருக்கா அப்போ அப்போ நான் பேசுறது வந்து போய் ஒரு எண்ணத்தை உருவாக்குறது புரிஞ்சு போச்சு ஆமா அது வந்து எக்ஷன் வந்துட்டு என்னுடைய எண்ணமும் வந்துட்டு மறைஞ்சு போயிடுது பிரகாசத்துவத்துக்கு ஓகே நான் பேசுற பேச்சு ஒரு பிரகாசத்தை உண்டாக்குறது என்ன பண்றது விர்த்தியில ஆலம்பனம் உபாசன பண்ணுவேன் கொஞ்சம் மூளை கொஞ்சம் கசக்கி போயிடணும் இன்னொருத்தான் ஆலம்பனம் வச்சிருக்க அந்த விற்பியே ஆலம்பனமா வச்சுக்கிறது அப்படின்னா இது சுலபம் இருக்காது இது சரியா புரியலையே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கரெக்டா புரிஞ்சு அர்த்தம் அதனால ஒவ்வொரு விறத்தியும் பிரம்மனை தொடர்பு கொள்கிறது ஓகே இதுல இன்னும் கொஞ்சம் இந்த விற்பி ஒன்னொன்னும் பிரம்மனை போய் கான்டாக்ட் பண்ணிட்டு வருது ஓகே எப்படி வந்து அக்னி வாயு ஈஸ்வரனை போய் கான்டாக்ட் பண்ணாங்களோ அது போல தாட் என்ன பண்றது பிரம்மத்தை போய் பார்த்துட்டு வருது அது ஒவ்வொரு வித்தியும் பிரம்மத்தோடு தொடர்பு கொள்றது மாத்திரம் இல்ல பிரம்மனை வெளிப்படுத்துறது ரெண்டு விஷயம் இருக்குது ஒண்ணு கான்டாக்ட் இன்னொன்னு பிரகாசப்படுத்துறது ஒண்ணு வந்து கான்டாக்ட் பண்றது ஒவ்வொரு விருத்தியும் பிரம்மன் கிட்ட கான்டாக்ட் இருக்கிறது கான்டாக்ட் அது மாதிரி அந்த பிரம்மனை வெளிப்படுத்துறதும் இந்த தாட் எப்படி எப்படி இது முடியும் என்னத்துக்கும் ஈஸ்வரனுக்கு எப்படி தொடர்பு பண்றது வெளிப்படுத்துகிறது எப்படி இல்லையா இப்ப வந்து பிரம்மன் சைத்தன்யுல படிச்சோம் சைத்தன்யம் கான்சியஸ் ஓகே வித்தவுட் கான்சியஸ்னஸ் நோ தாட்ஸ் மீன்ஸ் சைத்தன்யம் சைத்தன்யம் மீன்ஸ் சிதாபாஷன் சித்தோட ஆபாசம் தான் யுவர் தாட் ஓகே என வந்திருக்கிற அதனால்தான் ஒவ்வொரு தாட்டும் எப்படி இருக்கிறது சத்தியமா இருக்கிறது திட்ட மத்தினாலோ உங்களுக்கு பேசும் போது அந்த தாட் என்ன பண்றது நமக்குள்ளது முகம் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லையா அப்ப இந்த தாட்டு உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு பிரகாசத்தை உண்டாக்குறது அது சைத்தன்யமா இருக்கு எண்ணத்தை சைத்தன்யத்தை உண்டாக்குறது ஒளி ஓகே அப்போ நம் மனசுல இருக்கிறது கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் உள்ள இருக்கிறது அது அதனுடைய பிரின்சிபல் தான் இந்த தாட்டு ரூபத்தில் வெளிப்படுகிறது சித்து தாட்டு வந்து சிதாபாசம் தமிழ் சொல்றத போல போலி சித்து போலி அப்படி அழகான தமிழ் சரி நம்ம எப்படி வந்து சூரிய வெளிச்ச வந்து கண்ணாடியில் பிரகாசிக்கும் போது இப்ப சூரிய வெளிச்ச கண்ணாடியில் பிரகாசிக்கிறது அங்க இருக்கிறதெல்லாம் பிரகாசிக்கும் புரிஞ்சுங்க இந்த கண்ணாடியில் பட்ட லைட்டை பிரகாசிக்கல் சூரியன் மாதிரி இந்த தாட்டு போது ஒவ்வொரு வித்தியும் உண்மை மாதிரி தெரியறது அப்போ இந்த தாட்டு சேதனமாக இருக்கிறது ஒரிஜினல் தாட்டு சைதன் கிடையாது ஓகே அதனுடைய பட்டு வெளியில வரும்போது அதுக்கு பேரு பிரதிபிம்பியம் இந்த தாட்டுக்கு பேரு பேரு பிரதிபிம்ப சைத்தன்யம் சிதாபாசன் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் பிரதிபிம்பியம்ஷன் எப்படி ரேஸ் இருக்கிறதோ கண்ணாடியில் பட்டு எப்படி ரேஸ் ஆகிறதோ அது போல இந்த தாட்டு சைத்தன்யத்துல போய் வெளியில வரும்போது ரிஃப்ளக்ஷன் பண்றது பண்ணும்போது அந்த தாட்டுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கிறது அப்போ என்ன சொல்லலாம் எண்ணத்தின் ரூபத்தில் சைத்தன்யம் உள்ளது கான்சியஸ் இருக்கிறது ஓகே அதனால் என்ன சொல்லலாம் தாட் இஸ் கான்டாக்ட் பிரம்மன் என்ன சொல்லலாமா எப்படி சொல்லலாமா தாட் இஸ் கான்டாக்ட் பிரம்மன் கான்டாக்ட் பிரம்மன் பிரிம வந்து தொடர்பு கொடுறது மாத்திரம் பிரம்மனை வந்து வெளிப்படுத்துறது நமக்கு பிரம்மனை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறது ஓகே அப்ப இதுல இருந்து என்ன புரியிட்டு வர புடிச்சிட்டீங்கன்னா அந்த பிரம்மனை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் சில சமயம் கற்பனை பண்றது உண்டு உங்களுக்கு அந்த கற்பனை வருதோ இல்லையோ அந்த மழை வரும் ஓகே அந்த முதல் கற்பனை வந்து மேகத்துக்கும் பூமிக்கும் லிங்க் ஒண்ணு லிங்க் பண்றது நான் அது போய் பிடிப்பேன் பிடிச்சா மேகத்தையும் இதுக்கும் முன்னாடி மேகாசத்துக்கும் அந்த பிரம்மத்தோட சம்பந்தம் இப்ப வந்து ஒபாமாவோட பஸ்ட் பர்சனல் மினிஸ்டர் நீ அவரோட கான்டெக்ட் பண்ண அர்த்தம் கனெக்ஷன் ஆயிடுறது இவனை கான்டெக்ட் பண்ண அவனை கனெக்ஷன் ஆயிடுறது அப்படி இங்க இருக்கிறது சரி இந்த பிரகாசப்படுத்துறது ரெண்டு விதத்துல இருக்கிறது ரெண்டு விதத்துல என்ன இருக்கிறது இந்த லைட் பிரகாசப்படுத்துறது ரெண்டு விதத்துல இருக்கிறது தாட்டு பிரகாசப்படுத்துறது ரெண்டு விதத்துல இருக்கிறது அது எப்படி ஆஃப்டர் த டிம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்தே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷே ஷாந்தி ஹரிஹீ ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹீ ஓம்